சுவய அருணகிர அனுகிரகம் பண்ண கந்தரனுபூதி நித்தம் குமரா குமராம் மருகாச்சம் வள்ளிதேவனாஸ்மய ஜயசுபிரமணியோ மயூராதி மகாக்கூடம் மனோஹாரிஹம் மகச்சிதிரேகம் மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் சரணம் நேத்திக்கு பார்த்த பாட்டு வசத்தியானது நோ டவுட் மெய்ப்பொருள் கூறியவான்னு சொன்னார் அதுதான் ஞான உபதேசம் பண்ணது ஞான உபதேசம் மாத்திரம் பண்ணலை அனுகிரகம் பண்ணது அனுகிரகம் மாத்திரம் இல்லை எது அல்டிமேட்டு ஸ்டேஜும் அல்டிமேட்டு ஸ்டேஜும் ஒரு ஜீவன் ஒரு நம்ம லெவலில் பேசுவோம் நம்ம லெவலுக்கு நம்ம லெவலுக்கு அல்டிமேட்டு ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜில் கொண்டே தூக்கி வச்சுட்டார் அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒரு உதாரணம் சொன்னேன் எப்படி அந்த பிள்ளையார் அவை பாட்டிய சேர பெருமானும் சுந்தரரும் கைலாசத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னால் ப அந்த பரமேஸ்வரன் முன்னால் கொண்டே அவர் கொண்டே வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் கொண்டே வச்சுட்டார் அவர் யார் முருக கடவுள் யாரை அருணகிரிநாதரை அதுதான் எனக்கு மெய்ப்பொருள் கூறியவா அவதான் சொன்னது அப்படி பிரம்ம ஜான உபதேசம் பண்ணார் இப்போ இன்னைக்கு அதை பார்த்துடுவோம் முதல்ல அதை ஒரு தடவை சொல்லிடுவோம் அதை கூகாயனையன் கிளை கூடி பொருள் பேசியவா நாகா தலவேலவனாலு கவி இது நேர்த்திக்கு பார்த்த பாடல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்யுள் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரபான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் என்று மருந்திரனே இதுதான் ரொம்ப ஒசத்தியஸ்ட் ஒரு விஷயம் சும்மா இரு சொல்லற சும்மா இரு சொல்லற சும்மா இரு சொல்லற இது வந்து ஒசத்தியஸ்டின் உபதேசம் அனுகிரகம் அப்படியே கொண்டே வச்சது இது வந்து இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய வேத உபனிஷங்களில் சொல்லக்கூடிய மகாவாக்கியங்களுக்கு சொல்லி செய்யக்கூடிய பொதுவாக செய்யக்கூடிய விஷயத்தை விட இந்த அனுகிரகம் தம் இருக்கு அதனால அதனுடைய அதனுடைய தாற்பயம் தாக்கம் அதனுடைய அந்த காம்பீரியம் புரியல ரொம்ப வசத்தி அஸ்து அப்படி ஒரு வசத்தி அஸ்ட் வசத்தி அஸ்ட் அப்படின்னு திரிண்டே போகலாம் அப்ப செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லர நின்றலும் என்றலுமே அம்மா பொருளொன்றுமருந்தினே இப்போ வேதவியாசர் சொல்வார் பல கோடி ஸ்லோகங்கள்ல சொன்னத நான் வந்து அற ஸ்லோகத்தை சொல்றேன் பாரு பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனா பரகான் சொல்வார் பிரம்மன்தான் சத்யம் இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தை சேர்ந்தது அதனுடைய ஒரு துளி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பாரு அப்படி சொல்வார் அந்த மாதிரி வே உபனிஷத்துகள்லாம் நாலு விதமான மகாவாக்கியங்கள் இருக்கு அந்த மகா வாக்கியங்களை குருமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சொல்வார் உபதேசம் பண்ணுவார் அது வந்து மனசில் புத்தியில் சித்திரத்தில் போய் படிஞ்சி அதையே அவர்களை வந்து ஜபம் பண்ணி மனனம் நிதி தியாசனம் பண்ணி அதையே சிந்தித்தும் வேறு ஒதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் வெளியில் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் முழுதும் பிரம்மமாக பார்க்கணும் அந்த தன்னையும் பிரம்மமாக பார்க்கணும் தங்கட்டை பிரம்மத்தை பார்க்கணும் பிரபஞ்சத்தை தங்கட்டை பார்க்கணும் இப்படி எல்லாம் பார்த்துருந்தா பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு இதை சொல்லிடுறேன் ஒன் ப்ளஸ் ஒன் இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அது கிருக்குத்தனமாக சொல்கிறேன்னு உண்மையாக சொல்லணும் சத்தியமான விஷயம் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் உங்களுடைய கணக்கு விஷயத்தில் தள்ளி தள்ளி விட்டுருந்தோம் என்ன விஷயம் இது ஒன் சொல்லப்பட்டது ஜீவனான அடியன் நீங்கள் அல்லது இந்த இடத்துல இப்போதைக்கும் நம்ம அருணகிரிநாதர் இன்னும் ப்ளஸ் அது யார் முருகன் ஈக்குவல் அது என்ன முருகன் மட்டும் அப்படின்னா என்ன இதில் தான் விஷயம் மு அடங்கி போச்சு ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் எல்லாம் அடங்கி போச்சு அதுதான் சும்மா ஆயிரம் சொல்லற அப்படின்னு சொன்னது அதை பார்த்து ஆச்சரியப்பட அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரன்னு ஒன்றுமே புரியலையா எனக்கு என்ன ஆச்சரியம் என்ன பண்ணார் என்ன அனுகிரகம் பண்ணார் ஏன்னா இவர் ஒரு ஒரு விதமான அதாவது கர்மாவை பற்றி இவர்கிட்ட இந்த நம்ம கந்தர் அனுபூத்தியோ இவர் சார்ந்த எந்த விஷயங்கள கர்மாவை பற்றி பேச்சே கிடையாது ஏன்னா அது அதெல்லாம் தாண்டி போயாச்சவர் பக்தி ஞானத்தை பற்றி தான் அதில் அதாவது அனுபவம் அந்த பிரம்ம அனுபவத்திற்க அதைத்தான் கந்தரை அழையக்கூடிய அனுபூத்தி வழியில நடந்ததை விளக்கி பாடினார் பாடல்கள் கந்தரால் அனுகிரகம் பண்ணப்பட்ட விஷயத்தை இந்த பாடிக்கிறதான் கந்தரிடம் அனுபவம் அனுந்தப்புறம் பின்னால் வருது பாடுற அப்போது இந்த ப்ராசஸ் இருக்க இந்த ப்ராசஸில் அதாவது பிரம்ம ஜானத்தில் பிரம்மாந்தத்தில் திகழ்த்தி அதில் அடைந்து இருந்து திகழ்ந்து அதிலேயே பாடிந்து தான் திருப்புகளாகட்டும் கந்தர் அனுபூதியாகட்டும் கந்தர் அனுபூதி அதான் விஷயம் அப்போ இதை நமக்கு கிடைப்பது என்ன என்னன்னா உலகப்பற்று விடுவது நம்மை உலகப்பற்று நம்மளை விட்டுடும் அதுதான் விஷயம் அதுதான் காமிக்கிறார் இப்போது இந்த ஒரு கவி காலமேகங்கிற ஒரு ஒரு கவி அவர் வந்து குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் அப்படிம்பார் அதாவது இந்த முருகன் இப்போ பாடுறா இல்லையா திருடும் திருடன் முருகன் அதே மாதிரி பிள்ளையார ஸ்நானம் பண்ணிட்டு காவேரி கரையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு க பிள்ளையா இருக்க பின்னால் ஏதோ ஒரு அவருடைய ஒரு பையே வச்சுட்டார் யாரோ ஒரு திருடனை திருட்டு தள்ளி போயிட்டான் அப்போ பிள்ளையாரை பார்த்து அவர் வந்து அப்படியும் நிந்தாஸ்திரியாக பாடுறாரு உங்கள் உன்னுடைய தம்பி அவன் ஒரு திருடன் உங்கள் மாமாவோ வெண்ண திருடன் பெண் திருடன் நில திருடன் உங்கள் த தகப்பனாரோ தேஸ்தேனா நாம் பார்த்து வருது அப்படி அவர் ஒரு திருடன் நீ திருடன் அப்படின்னு சொல்லலாம் அவரோ அவரால் தாங்க முடியல பிள்ளையார் அந்த என்ன திருட்டு போச்சு அவருடைய பொருளை திரும்பி கொண்டு வராப்பட வச்சிட்டார் அவர் அப்படி அவர் என்ன பண்றார் நம்முடைய அஜானத்தையும் பாப்பங்களையும் திருடுகிறான் கண்ணன் நம்ம கண்ணன் எப்படி பண்றோன்னா அப்படிதான் நம்முடைய முருகனும் பண்றார் அது தான் காமிக்கிறார் செம்மான்மகளை அப்படிப்பட்ட சிகப்பா இருக்கக்கூடிய மா மானுடைய புத்திரியான வள்ளியம்மை அதுதான் அது வந்து காந்த புராணத்தில் பார்த்தா தெரியும் ஸ்காந்தத்தில் கடைசியில் தேவகாண்டத்தில் சொல்கிறார்கள் தேவசேனா கல்யாணம் பண்ணப்புறம் வள்ளி கல்யாணத்தில் இருந்தபோதும் அப்படி எப்படி சிவகுருவாக இருக்கார் மகாலட்சுமியை வள்ளி மாறி இது மான் மாறி வரார் அவர் பார்க்குறார் மான் சிவகுரு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உடனே அந்த கர்ப்பம் தரிக்கிறதையும் அந்த வள்ளி கொடிகள் இருக்கிற இடத்துல கர்ப்பத்தை விட்டு அது வந்து ஒரு மான் ம மனுஷ குழந்தையாருக்கு பயந்து ஓடி போயிட்டாரு இப்போ அதுக்கப்புறம் அங்கே இவர் வரார் உபேந்திரனுடைய ஒரு அவதாரம் மாதிரி அவருடைய அம்சமாக வந்திருக்கிறது தான் அந்த வேட தலைவன் அந்த தலைவன் வந்து பார்த்து தனக்கு குழந்தையிலேருந்து இந்த குழந்தை எடுத்து போய் வள்ளியாக வள்ளி குடிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்துன்னா வள்ளினும் பேர் வச்சு அப்படியெல்லாம் வரத்தையும் அதுக்கப்புறம் பகவான் வந்து தன்னுடைய அமிர்தவல்லி சுந்தரவல்லிங்கிறவள்ள இந்த சுந்தரவல்லி தான் இது அதனால் இவன் கடிமணம் புரிகிறான் கண்ணன் இது முருகன் அதை காண்பிக்கிறார் இதில் ஸ்காந்த புராணத்தில் காமிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த மானுக்கு புத்திரியாக பிறந்த வள்ளியம்மையை திருடக்கூடிய திருடன் வேடந்து திருடக்கூடிய கவர்ந்து போகக்கூடிய கல்வன் கல்வன் பெம்மான் பெரிய பெருமை கொண்டவன் தான் பகவான் அப்படிங்கிற மாதிரி பெம்மான் பகவான்னா எப்படி அதுதான் பெம்மான் அப்படின்னு சொல்ல அப்படி வச்சுக்கலாம் அப்போ வச்சுக்கலாம் அப்போது பிறவான் இரவான் அவனுக்கு பிறப்பு இறப்புங்கிறது இல்லை முழு முதல் கடவுள் முருகப்பெருவான் சொல்லற சும்மா இருந்தேன் வாக்கு இல்லாமல் மௌன நிலை இருப்பான்னு அப்படி உபதேசம் பண்ணவண்ணு பொருள் ஒன்றும் அறிந்திரன்னே உலக வஸ்து ஒன்றுமே தெரியாமல் போயிட்டேன்னு இதனால் ஆதிசியம் அப்படிங்கிறார் மேலே இந்த சும்மாயிறை சொல்லறேன்னு இருக்கு இல்லையா அதனுடைய சிறப்பம் அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஞானி சொன்னால் புரியும் இல்லையா சிதம்பர சுவாமிகள் சொல்கிறார் சும்மாயு சொல்ல பொருள் என்றும் அம்மா அருந்தில என்று உரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயர்க்கு கருணை மொழி போரூரா காட்டு இப்படி சொல்கிறார் எப்போதுமா என் சொன்னது எவ்வளோ வசத்தினு அவர் வாக்காக சொன்னது இது வந்து சிதம்பர சுவாமிகள் உத்தரவு சொல்கிறார் அதிசூக்மமான வாக்கினுடைய அந்த இது ஆப்ரேஷன் இயக்கம் நடுவது அது கூட இல்லாமல் மனசு வாக்கு காயம் சொல்லப்பட்ட மூன்று கரணங்களுடைய செயல்கள்லாம் இல்லாத இடமா சும்மா சொல்லற இருக்கும் நிலை அதுதான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்போ போரூரான ஈஸ்வரனு கூட கூடுறான் இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்ததென்று எண்ணியான் பார்க்கின் மரப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனத்தால் வளர்ந்தது தோழின்னு தாய்மான சுவாமிகள் ஆனந்த கழிப்பில் சொல்கிறார் அப்படின்ன நிறுத்தம் இந்த காற்றில் எப்போ பார்த்தாலும் அசிந்தின்னு கொள்ளியேன் அதை நிறுத்த முடியுமோ நிறுத்த முடியுமோ அப்படி அதை விட மோசமாக இருக்கிறது இந்த மனசு மனசு வேகத்தை அடக்கணும் அது முடியுமா அலையை அடக்க முடியுமா சமுத்திரத்தில் ஆனால் இப்படி நமக்கு அப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத அஜான் அப்படின்னு சொல்வார்கள் அப்படிப்பட்ட அப்போ அந்த பரமாத்மாவான முருகன் சுப்பிரமணிய சுவாமி மனசை சும்மா செய்வதற்காக அவர் வந்து அனுகிரகம் பண்ணார் அப்போ அவன் அருணகிரிநாதர் உபதேசம் அடைந்தார் ஆனால் முருகான்னு நினச்ச உடனே அழகான ரூபம் மனசில் வரணும் வருதோ வரலையே அப்படி அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடிய நிலையை அவனே அனுபவி செய்வான் யாரே முருகன் அனுகிரகம் செய்வான் அது சந்தேகமில்லாமல் வந்து நினச்சி பார்க்க பார்க்க என்னால் அதை அது அப்படி ஒரு வியக்க ஆச்சரியப்படுறேன்னா ஏன்னா மற்றவருடைய சாதனை எல்லாம் எந்த ஒரு சாதனையும் நம்ம அருணகிரிநாதர் பண்ணலை ஒருவேளை பண்ணியிருக்கலாம் அவருடைய பூர்வ போற ஜென்மங்களை பண்ணியிருக்கலாம் அதனால் என் உள்ளம் கவர்கள்வன் அப்படின்னு ஞான சம்பந்தர் பாடுறார் அப்படி செம்மான்மகளை திருடும் திருடன் ஏன்னா அவர் வந்து இந்த மர்க்கட நியாயம் மார்ஜால நியாயம் சொல்லும் இல்லையா மார்ஜால நியாயத்தால் அப்படிப்பட்ட தன்னுடைய பக்தையான அதாவது பிரேம பக்தியான வெள்ளி அவர் வந்து கவர்ந்து வந்திருக்கானவன் அவன் யாரே பிறவான் இரவான் அவதான் அந்த பகவான் அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத அஜன் அஜன் சொல்லுவார்கள் இதரெல்லாம் அப்படிப்பட்டவர் அதனால சும்மாயிருன்னு சொல்றது மந்திரம் சொல்லறேன்னு சொல்றது வியாக்கியானம் சும்மாயிருன்னு சொன்னது மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு புத்தி சித்தம் எல்லாம் அடங்கி போய் அந்த அபிமானம் இருக்கேன் நான் என்னதுன்னு அது கூட அடங்கியிருக்கணும் அதுதான் சொல்லறாங்க சொன்னது தான் வியாக்கியானம் அதாவது மனசில் கூட அந்த இது வரக்கூடாது மௌனம்னா என்ன சொல்லுவார்கள்ன்னா மனசு கூட எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது கஷ்ட மௌனம்னு சொல்லுவார்கள் நம்ம மகாபிரிவாள்லாம் அப்படி இருந்து உண்டு அப்படி கஷ்ட மௌனம் பேச்சே கிடையாது செய்கை கிடையாது எழுதி காமிக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி கட்ட மாதிரி இவர் இருப்பார்கள் அதில் உள்ள சைத்தன்யம் முழுக்க முழுக்க பிரம்மத்தோடு இருக்கும் அதுதான் அதுதான் நம்ம முருகன் காட்டிய ஒரு அனுகிரம் இப்போ வாக்குங்கிறது மூலாதாரத்தில் அப்படி வந்து எண்ணம் மாதிரி வரும் அதுக்கப்புறம் பசியந்தி மத்தியமாக வைக்கரி பரா பசியந்தி வை வைக்கரி மத்தியமாலாம் அப்படின்னா அந்த சீ சீவிக்க கிரமத்தில் எப்படி வாக்கு வரதை வந்து விஷயங்கள்லாம் காமிப்பார்கள் அப்படி எல்லாம் அப்படியே அம்ம இதாக எடுத்தேன் ஃப்ரீஸாக கிடைக்க ஒன்றும் இல்லை முருகனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்மா பொருளை ஒன்றுமே இருந்தது என்னன்னா என்ன எங்கே பார்க்கிறது எல்லாமே முருகனாக இருக்குது அது வந்து இப்படியே வச்சுக்கலாம் அதாவது பார்க்கறது சகுணமான அதாவது ரூபத்தோட நிர்குணமான பிரம்மத்தை பார்க்க முடியாது அதை ஹிருதயத்தில் உணர்றது சகுணமாக வந்து எல்லாம் பார்க்கும் இடமெங்கெல்லாம் நீக்கமர நெருகின்ற பரிபூர்ணானந்தம்னு தாய்மாரவர் சொல்லுவார் அப்படி பார்க்கும் இடமெங்கும் ஞானஸ்கந்தனாக அவர் பார்க்கிறார் அதுதான் வசத்தி இது யாரால் எழுந்தது எல்லாம் முருகனால் எழுந்தது இப்போ முருகன் வசத்தியாக முருகனுடைய அனுகிரகம் வசத்தியாக அருணகிரனை சிறந்த பக்தராக ஆட்கொண்டு விட்டார் அப்ப அருணகிரிநாதர் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை அனுகிரகம் பண்ணதான் அவருடைய அனுகிரகம் ஆச்சரியம் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியதை சக்கரம் சர்வம் அதாவது இந்த சரீரம் இதை வச்சு பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாம் முருகமயமா இருக்கு சுப்பிரமணிய இருக்கு அந்த ஞானஸ்கந்த இருக்கு மகாாக்கியங்களால தெரிந்து கொள்ள வேண்டிய ஞான அனுபவம் சமாதிஸ்தல கொண்டே அப்போ ஆச்சாரியால் வந்து இது ஸ்லோகங்களால அவர் காமிக்கிறார் ஒரு படி போட்டு காமிக்கிறார் ஒரு மாடி படி ஏற என்னன்னா அஞ்சு படி வச்சு மேலே யாராவது காமிக்கிறார் கடைசியில் என்ன சொல்றார் வேதம் நித்யம் அதிகத்தான் சொல்றார் வேதங்களை நாம் நித்தியம் அதாவது வந்து பாராயணம் மன்னனும் தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசியில் முடிக்கிறது என்னன்னா பிரம்மணி ஸ்தீரதாம் அந்த பிரம்மத்தில் கொண்டு அப்படியே தெளிப்பற்றது வேறு ஒன்றும் பேச்சே கிடையாது ஒன்று எல்லாத்தையும் விட்டா தீயதான் அப்படியே அதைத்தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி பிரம்மண்ய தேவம் சரணம் பிரபத் தேப்பிரமணிய தேவம் சரணம் பிரபத்யன்னு கொண்டு போய் பிரம்மணி ஸ்தீத்தானு உண்டை விரிச்சுட்டார் அந்த அருணகிரிநாத்தருடைய ஜீவனை அப்பா அவருக்கு வேறு ஒன்றும் தெரியல அம்மா பொருளுண்டு மருதலைன்னா அந்த பொருள்னு சொல்லப்பட்ட இந்த பிரகிருத்தியால் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எந்த எல்லா விஷயமும் இந்த பிரகிருத்தி அடுத்தது பிரம்மன் அந்த பிரகிருத்தியால் பார்க்கிறது தான் எல்லாம் அதனுடைய செயல் எல்லாமே அது ஒன்றுமே தெரியல அப்படின்னா பிரம்மத்தவரை வெறும் தெரியலை அப்படின்னா முருகனை தவிர வரும் தெரியல அப்போ முருகன்னா எல்லாம் சக்கரமாக இருக்கும் அவர் நினைப்பது பேசுவது பாடுவது இருப்பது எல்லாம் முருகனாக இருக்குது எந்த நிலை அதுதான் நிலை அப்போது இதனால் இந்த பாடினால் என்னடா கிடைக்கும் உலக பற்றி விழுந்து அதுதான் காமிக்கிறேன் அப்படிப்பட்ட செம்மையான மானான மகாலட்சுமி ரூபம் வந்தது அவளுடைய பெண்ணான வள்ளியும் அவளை களவு முறையில் நம்ம அதாவது நம்ம முருகன் மனந்தான் பெரியவனவன் பகவான் சொல்லப்பட்ட முருகன் அவன் வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் அவன் சும்மாயிர இது சொல்லறான்னு சொன்ன ஒன்று அனுபவம் அனு அனுகிரகம் பண்ண அனுகிரகம் பண்ண ஒன்று அடக்கி வாயை அடக்கி மனசை அடக்கி எல்லாத்தையும் அடக்கி அந்த பிரம்ம ஜான கொண்டு போய் வச்சாச்சு இவர் அடைய வேண்டியது செய்ய வேண்டியது ஒரு முயற்சி பண்ண வேண்டியது எதுவுமே இல்லாமல் போடுது அப்போ எல்லா பொருளும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கெட்டு ஒழிந்து உலக பற்றி அருந்து அவரை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை முருகனை தவிர வேறு ஒன்றும் தெரியல அதுதான் உயர்ந்த ஒரு நிலை அதைத்தான் நம்ம முருகன் இதில் அனுகிரகம் பண்ணார் அது வசத்தியான விஷயம் இல்லை சந்தேகம் கிடையாது இதை இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பரமேஸ்வரன் பிராமண வேஷத்தில் அந்த திருவாத ஊராரனை மாணிக்கவாதகருக்கு அவர் வந்து குருவாக அவர் வரார் குதிரை வாங்கிறதுக்காக பணம் கொண்டு வந்திருக்கார் அவர் ஒரு ஒரு அழகான சிவனடியாராக காட்சி கொடுக்குறார் பேரில் போய் நமஸ்காரம் பண்ணலான்னு போகிறார் உடனே பட்டுன்னு கால தூக்கி தலையில் வச்சுட்டார் அப்போ பா மஸ்தக பாத மஸ்தக தீட்சை கொடுத்த உடனே அந்த கட்சணமே மாறிப்படுத்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிவபோதம் ஆயிடுத்து இருந்தாலும் எல்லா சிவக்ஷேத்திரத்துலையும் திருவாதகத்தை பாடி முருகனை ஈஸ்வரனை பாடி செஞ்சுட்டு கடைசியில் அதுக்கப்புறம் அவர் வந்து சிதம்பரத்துக்கு வந்து பலவிதம் பாடி அவர் பாடக்கூடிய திருவாதகத்தில் எல்லாத்தையும் ஏதி வாங்கிட்டு அவர் அந்த பஞ்சாட்சர படியில் வச்சுட்டு உள்ளே மறைஞ்சு போயிட்டார் அந்த அம்பலவாணனான நடராஜன் அப்புறம் இந்த தீட்சரெல்லாம் பார்த்து இது என்ன விஷயம் யார் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் சொல்லுவோன்னா இந்த நடராஜன்தான் பஞ்சப்படி ஏறி அதை பஞ்சாட்சரப்படி ஏறி மேலே உள்ளே போய் போய் சேர்ந்துட்டார் அந்த மாதிரி நிலை தான் இந்த அருணகிரிநாதர் விஷயம் இதனால் அது அப்படிப்பட்ட செவ்வியமானு சொல்லப்பட்ட மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய அவளுடைய புத்திர புத்திரியான வள்ளி நாயகன் வேடசேரியிலேருந்து திருடினான் கரவு செய்த கல்வன் பெருமை கொண்டவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத முழு முதற் கடவுள் பரமாத்மா அப்படிப்பட்ட முருகவேல் குருமூர்த்தமாக வந்து அனுகிரகம் பண்ணிக்கார் அதுதான் சொல்லொழிந்து சும்மா இருபதேசம் பண்ணோடனே உலக வஸ்துக்கள் ஒன்றும் தெரியாமல் அடியேன்னு உடந்தன அதுதான் பிரகிருத்தி மாயினுடைய பிரபாவம் இவர்கிட்ட வேலை செய்யவில்லை எல்லார்கிட்டையும் வேலை செய்யணும் ஞானி நாமப்பி தேதாம் சி தேவி பகதீசா பலாத் ஆக்கிருஷ்யா மகா மாயா சொல்லப்படுது முன்னாலே அது சொல்லிருக்கும் அப்பப்ப சொல்லுவோம் சொல்ல என் சில விஷயங்கள்லாம் அடிப்படை வரும் புரிவதற்காக நம்ம உணர்வதற்காக அப்போ அதனால வேலை செய்யலை அப்படி நேராக போயிவிட்டு அப்போ இவர் வந்து எந்த ஒரு இதுவும் இறைவன் முருகனை தவிர வேறு எதுவுமே அவருக்கு வந்து பாதிக்காது அப்படி எங்கே ஏதாவது ஒரு முருகனையே உணர்கிறார் அதான் உணர்கிறார் அது என்னடா அதிசயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்போது இந்த மகாவிஷ்ணு சிவமணிவராக வந்தார் தொண்டை நாட்டில் அங்கே இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய வள்ளிமலையில் தபஸ் பண்ணியிருக்கிற ஒரு மகாலட்சுமி மான் ரூபமாக வந்து சிவமனிவர் பார்த்த உடனே கர்ப்பம் தரித்து அந்த குழந்த குழந்தையா மானுஷ குழந்தையா வந்தது அதுதான் வள்ளி வள்ளி கிழங்கடிகள் உபேந்திரன் தான் நம்பிராஜனா வந்தது அவர் தான் எடுத்து வளர்த்தார் இதுதான் சொல்றார் மானிடத்தின் வருமை தன் முந்தினி மானிடத்தின் வருகின்ற வாய்மையால் மானிடத்தின் வயிடைத்தாள் மறுமானிடத்தின் மானாகுமம்மான் மகள் கந்த புராணத்தில் சொல்றார் கத்தி விசுவாச்சாரன் இப்படி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாருக்கும் தெரியாம அப்படிப்பட்ட தன்னுடைய சுந்தரவள்ளி அவளை வந்து வள்ளியை கவர்ந்து கொண்டு போனார் தான் அலங்காரத்தில் புஷத்தை பரமேஸ்வரன் மறைச்சார் கலவர் தான் அவரும் களவு பண்றார் அவருக்கு சுதர்சன சக்கரம் திருமால் வந்து கண்ணனா வந்த போதும் வெண்ணெய் பெண்ணை எல்லாம் திருடினார்கள் அதே மாதிரி கந்த வேளும் பெண்ணை திருடுகிறார் அதனால பெரிய திருடன் சொல்றார் அப்படியே அவர்கள் எல்லாரும் நீந்தா ஸ்துதியாக நன்றாக அதை அனுபவிக்கிறார்கள் அதுதான் விஷயம் அப்படிப்பட்ட க இது இருக்கு இல்லையா பகவான் அப்படின்னு சொன்னா அது என்ன லட்சணம் அவ வந்து பிற பிறப்பெல்லாம் அவர்கள் கிடையாது ஒன்றும் கிடையாது பிற அது வந்து ரூபமே கிடையாது வேண்டிய ரூபத்தை எடுத்துக்கொள்வார்கள் நீ எந்த ரூபத்துல வந்து முருகன் படம் போட்டாலும் அது முருகன் அப்படி ஒன்று வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் ஏடா கூடமா ஒரு முருகன் படம் போட்டான்னு வச்சிருக்கோம் ஒருத்தர் அழகாக ஒருத்தர் படம் ரெண்டுமே முருகன் தான் முருகன் பேர் சொன்னா முருகன் தான் அப்படி படம் பிற பிறப்பு இல்லாத முழு முதல் கடவுள் இந்த அருணகிரிநாதருக்கு வந்து குருநாதனா உபதேசம் பண்ணிருக்கார் தெய்வமா உபதேசம் இருக்கார் பிரம்மமா உபதேசம் அதனால் இது வசத்தி சொல்கிற மாதிரி சூட்சமாக இருக்கக்கூடிய பரா பசியந்தி மத்தியமாக அப்புறம் வைக்கரி ஸ்தூல வைக்கறி இப்படியெல்லாம் வாக்குகள் இருக்கக்கூடியது எல்லாம் அடங்கி போச்சு மௌனமாக இப்படிச்சு அதுதான் சொல்லப்படுது சும்மா இருக்க சுகம் ஒரையா உதயமாகுமே இம்மாய யோகமினி ஏன் சும்மா இருப்பதை சுட்டற்று பூரணம் ஏன் எம்மால் அரிதற்கு எளிதோ பராபரம் அவர் தாய்மானவர் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருத்தியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவே தாய்மானவர் சொல்றார் சும்மா இருவன நீ சொல்ல பொருள்ன்றும் அம்மா அறிந்திலன் என்று உணர்த்த உரைத்த எம்மான் அருணகிரிநாத அனுபவம் நாயேற்கு கருணை பொறி போராறு மாட்டாட்டு அப்படி சொல்றதே இப்படியெல்லாம் காண்பிக்கிறார் சும்மா இருக்க சொன்னதோர் வார்த்தை அம்மா அதிசயம் யாருடன் புகழ்வேன் திருச்செந்தூர் அகவல் சொல்றார் அப்படியும் சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்தாகின் சித்தமசிக்குடி கொண்ட அறிவான தீபமே தேஜோமையான தீவல் அப்படியெல்லாம் வரும் பாட்டு கந்தர் அலங்காரத்தையும் வர்றதும் அப்படி எல்லாருமே வியக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதும் இவருக்கு செய்யப்பட்ட அனுகிரகம் சும்மா இது இது மந்திரம் சொல்லற அது வியாக்கியம் அம்மான்னு சொல்றதையும் அரிசியம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடும் அப்பொழுது அலர்ந்த அந்த செந்தாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்றது காண்பிக்கிறார் சொல்லற்ற இடத்தில் பொருள் எதையும் காண்பான் அதாவது வாக்கியங்கள் வார்த்தை எதுவும் இல்லாமல் வார்த்தையும் அர்த்தமும் எதுவும் இல்லாமல் இடத்துல வஸ்துங்கிறது என்ன இருக்கும் வஸ்துங்கிறது அந்த பிரகிருத்தி சம்பந்தமான விஷயம் ஒன்றும் கிடையாது அந்த பிரம்மம் மாத்திரம் இருக்கு அப்படி காட்சி காட்சி பொருள் பார்க்கக்கூடிய காண்பான் இந்த மூணும் இல்லாமல் போய் அந்த பரமாத்மாவோட அத்வித்தீயமாக இருக்கக்கூடிய பரிபூர்ண மௌன நிலை அந்த அனுபூதி அந்த அனுபூத்தியும் டைரெக்டாக அனுகிரகம் வந்திருக்கான் பகவான் சுப்பிரமணிய சுவாமி அருணகிரிநாதருக்கு இந்த கந்த அனுபூத்தியும் பாடல் உயர்ந்த அனுகிரக பாடல் இது இது இது இதை வந்து அனுபவிக்க அனுபவிக்க ஹிருதயம் குளிரும் உணர்வு மிளிரும் அக்யானம் தளரும் மெக்யானம் வளரும் அனுபூத்தியான இந்த மணிமாலியம் இது மாணிக்க மணியாக வச்சுக்கலாம் அது சந்தேகமே இல்லை துவாரசாந்தம் இது வந்து துவாரசாந்தம்னு சொல்றது இது சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு ஜார்கண்ட் வேர்டு அதில் துவாரசாந்தம் சொல்லப்பட்ட மேலே அந்த பராகாசத்தில் அமர்ந்த மகாமோன நிலையை உணர்த்தக்கூடியும் இந்த பா இந்த பாடல் இருக்க செய்யிருக்கேன் பன்னிரெண்டாவர விளங்கக்கூடியதும் நன்றாக உணரலாம் இது ரொம்ப உசத்தியான விஷயம் சைவ சித்தாந்த படித்து டெக்னிக்கல் வேர்டு அதாவது ஜார்க்கண்ட் வேர்டு அதை பார்த்து அப்படி இப்படிப்பட்ட முருகவள் அரு அருக்குருவாக வந்து சும்மா இரு அப்படின்னு உபதேசம் வந்துட்டேன் அப்படி சுட்டிய அருகின்ற உலகம் இருக்க எல்லாம் வந்து போச்சு எல்லாம் சர்வம் சுப்பிரமணியம் மயமாப்படுத்து ஞானஸ்கந்தார்ப்பணமத்து சிவேல் முருகனுக்குருவ